அல்லாவை நல்லடியார்களே அன்பு சகோதரர்களை பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து சத்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நத்தியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹ் கானகாதா ஹசரத் முகமது சல்லல்லாஹ் வாயைவு செல்லம் அவர்களுடைய இருபத்தி மூணு வருட நபித்துவத்தில் ஒரு முஸ்லீம் உலகில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் அவருக்கு வரக்கூடிய சோதனைகள் அந்த சோதனைகள் பொழுது அவர் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்பதை மிக அழகாக தெளிவாக நபையவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் சென்ற மாத சொவில் நாம் இதை முத்தங்களுடைய கண்ணியம் முத்தங்களுடைய வெற்றி முத்தங்களுடைய உயர்வு நிம்மதி சந்தோஷம் ஆட்சியில் அல்ல பணத்தின் அல்ல ஆயுதத்தில் அல்ல அல்லாவுடன் ஒரு முஸ்லிமிற்கு இருக்கக்கூடிய தொடர்பில் தான் தங்கியிருக்கிறது சிறுபான்மைகளாக முஸ்லிம்கள் இருந்தாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் காலமெல்லாம் முஸ்லிம்களை அடக்கி முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுத்து ஆயிர வருடங்களுக்கு மேல் உலகத்தில் பல நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பது யாராலும் மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல மிக தெளிவானது ஆனால் சிறுபான்மையாக வாழ்ந்த முஸ்லிம்கள் எப்பொழுதும் பெரும்பான்மை சமூகத்துடன் எப்படி நடந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள் உள்ளங்களை வென்றிருக்கிறார்கள் போன்ற அடிப்படைகளை சென்ற மாத புஷ்பாவில் நாம் விவரித்தோம் சிறந்த ஒரு முறை அதே புத்தாவை ஞாபகப்படுத்துமாறும் எப்பொழுதும் அதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுமாறும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன் எமற்குள்ள வெற்றி நாம் அல்லாவுடன் இந்த அளவுக்கு நெருக்கம் தொடர்புள்ளவர்களாக மாறுகிறோம் அதுல நான் தன் இருக்கிறது கனியமானவர்களை இன்று நான் சொல்ல விரும்புவது சூரத்துல் ஹஜ்ல சூரத்துல் பக்கரால சூரத்துல் மாயுதாளர் அல்லாஹ் சுஹானா அல்லாஹுடைய அட்டாட்சிகளை பற்றி சொல்கிறார் அல்லாஹ் சுஹானு மர்வத்தை அல்லாஹுடைய அட்டாட்சிகள் இன்னும் உள்ளது இது அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் யாரும் தன்னுடைய இஷ்டப்படி கட்டிடத்தை புதுசு படத்தில் நின்று சப்பா மருவாவை இடத்துக்கு கொண்டு போக முடியாது அது அந்த இடத்துல தான் இருக்கும் நவியவர்கள் அதுக்குரிய இடத்தை அடையாளம் காட்டிருக்கிறார் சப்பா மருவா அது அந்த இடத்துல இருக்கும் கட்டிடம் பொண்ணுக்கு ரெண்டு மாடி மூணு மாடி நாலு மாடி எல்லாம் செய்யலாம் ஆனால் அது அல்ல முடியும் அசாட்சி அது அங்குதான் இருக்கும் அரப்பா முன்சிப்பா யாராலும் எந்த காலத்திலும் அந்த இடத்தை மாற்றி ஒரு நிம்மதியான இடத்துக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்வாயன்மெண்ட்டுக்கு கொண்டு போறோம் என்று சொல்லி அதை பார்லிமெண்ட்டை மாத்துறது மாதிரி ஒரு நாட்டுடைய கபிட்டலை மாற்றுறது மாதிரி ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்காக சேர்றது மாதிரி இது செய்ய முடியாது இது அல்லாவுடைய அட்டாட்சிகள் இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாவு தலா வலியுறுத்திக்கிறார் இது போன்ற சமூகத்திலே இஸ்லாமிய எந்த ஒரு விடயம் அல்லாவினால் ஒரு முஸ்லிமுக்கு கடமையாக்கப்படுகிறதோ சொலுகர் நோம்பு ஜகாத் ஹஜ் இவைகளை ஹஜ் எண்ணிக்கையில அந்த கட்டிட வேலைக்காக சவுதி அரசாங்கம் அதனுடைய மதி சிற்று ஒரு முடிவை எடுத்து எண்ணிக்கை குறைக்கிறது தவிர அஜன் நிறுத்த முடியாது பொருளாதார வசதி கூடி இருந்தாலும் குடஞ்சிருந்தாலும் எந்த மன்னராலும் எந்த ஆழிவாலும் எந்த அறிஞராலும் அத பொருளாதார வசதி கூடித்தி அதனால ரெண்டரை வீதத்தை அஞ்சு வீதமாக இதை ஆக்கிறோம் என்று யாருமே பத்துவா கொடுக்க முடியாது என்ற சட்டம் இருக்குதோ அதுதான் ரமாலுடைய மானத்துடைய நோன்பு கடுமையான குளிர்காலத்தில் வருது கடுமையான தூடு காலத்துல வருது சில மக்களுக்கு பத்துவாக்கே பொதுண்டு சில சில நாடுகள்ல கடமையான கஷ்டம் பதினெட்டு மணி நேரம் இருபது மணி நேரம் அவர்கள் நோம் பிடிக்க வேண்டியதா இருக்கிறது இதை கொஞ்சம் மாற்றி வேறொரு காலத்தில் இதைதான் அல்லாஹு சொல்கிறான் தகவல் குழு யாரல்லா அட்டாட்சிகளை அல்லாவினால் வெளியாக்கப்பட்ட கடமைகளை பாது அடையாளம் என்பதாக சட்டத்தையும் வகுக்கப்பட்ட சட்டத்தை மனிதரால் மாற்றி அமைக்க முடியாது அல்லாருடைய அச்சாட்சிகள் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அதுக்குரிய கண்ணியம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதற்கே எங்களோட உடல் பொருள் சிந்தனை தியாகங்கள் அதை பாதுகாப்பதற்கு செய்யப்படுவதை இஸ்லாம் எதிர்பார்க்கும் ஒரு அடிப்படையாகும் அதாவது நான் அவர்கள் நமையோருடைய வப்பாட்டுக்கு பிறகு ஒரு பிரச்சனையை முகம் கொடுத்தார்கள் பொருட்டாரால் சொன்னார்கள் அல்லா சாலாசை நபிக்கை நான் கொடுக்க சொன்னான் அதையோ ஓப்பாயிட்டாங்க ஜக்கேப்பட மாட்டாது என்று சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அமுபக்கிறது ஜக்காத்த கொடுக்காம அலச்சு பண்ணுவது ஜக்காத்தை கொடுக்காம அலச்சு பண்ணுவதே கேன்சர் உடம்புல வாரது போல ஜகாத் கொடுக்க வேண்டிய தொகை எனக்கு நேரம் இல்லை சரியாக கஷ்டம் எடுக்காரணம் பலரும் சொல்வது நினைவானவர்களே அதெல்லாம் நாளை கேமத்தை அல்லாக்கிட்ட செல்லுபடியாக மாட்டாரு இங்க முக்திவார்கள் உலவார்கள் அப்படிப்படி காரணங்கள் சொல்லிட்டு தனக்கு லேசான உண்ட தான் எடுத்துட்டு போயிடலாம் ஆனால் அல்லா இடத்துல கிராமத்து நாளில் தப்ப முடியாது என்ன வந்திருக்கு என்பதை அவதானிச்சியா என்பது கேட்கப்படும் அலட்சியம் அந்த அலட்சியத்துக்கே காலத்து மாலன் கத்து இல்ல அலக்கத்து இந்த ரெண்டரை வீரம் அந்த ஒன்பதரை வீதத்தில் சேரும் பொழுது கொடுக்காம வைக்கும் பொழுது கரையை அரைக்கிறது போல கேன்சர் பாதிக்கிறது போல அந்த தொன்னு தேலையும் வாசத்தில் குளர்ந்து விற்றுவிடும் என்பதுதான் நவீசல்ல செல்லும் அவர்கள் சொன்ன கருத்து ஆக நான் என்ன சொல்கிறேன் அதாவது அத்தாசிகள் இந்த காசு என்பது கடமையான நேரத்தில் கொடுக்கும் அலட்சியம் செய்தால் அதுக்குரிய தண்டனை அவர் அனுபவிப்பார் ரெண்டு வகையாக ஒரு சாரத்தை கொடுக்க மாட்டோம் அது மறுத்தார்கள் இல்ல அப்படி ஒன்று இல்லை என்றார்கள் அப்ப இஸ்லாமியர் ஒரு ஆட்சின் கீழே யார் அதை மறுக்கிறார்களோ முடிவெடுத்தார்கள் அவர்கள் இந்த காத்து கொடுக்கணும் அல்லது அவர்களுக்கு எதிராக போர் தொடங்கணும் எந்த அளவுக்கு அர்த்தாட்சி யாரும் ஒரு கயிற ஒரு கயிறு கயிறை கூட தர்றதுக்கு தடுத்தா கயிறில் இந்த காத்தெடுக்கிறது இல்லை ஆட்டிலையும் மாட்டிலையும் ஒத்தகம் தான் இந்த காத்தெடுக்கப்படும் ஆனால் அந்த கட்டித்தரக்கூடிய கயிற தடுத்தாலும் அவருக்கு எதிராக நான் கோரு கருதுவேன் என்பதாக அவ்வகர் அவர்கள் சொன்னார்கள் கன்யவானுடைய அடையாளங்கள் எங்களுடைய தாதி இது ஒரு அடையாளம் ஒரு முஸ்லிமைய தொட்டி இது ஒரு அடையாளம் ஒரு பெண்ணுடைய அடையாளங்கள் அல்லாஹ் அடையாளங்களுடைய வெளிப்படுத்துவதற்கு ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறார் அந்த அடிப்படைகள் தான் இவைகள் முஸ்லிம்கள் எங்கு பெரும்பான்மையாக வாழ்கிறார்களோ பெரும்பான்மையாக அவர்கள் இந்த உரிமையை பெறுகிறார்கள் தன்னுடைய அட்டாட்சிகளுடன் தனக்கே தீன் வகுத்த அந்த அடையாளங்களுடன் ஒரு முஸ்லின் வாழ வேண்டும் அந்த முஸ்லின் ஐவேல தொழுகையை தொழுக வேண்டும் அவர் ஹஸ்பிட்டல இருக்கிறதுனால அவருக்கு அந்த வெக்கமன தேவையில்லை அவர் ஏர்போர்ட்ல இருக்கிறதால அவர் மெட்கப்பட தேவையில்லை அவர் அந்நியர்களுடைய விளையாடுறத்தினால அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈடுபடுறதினால அவர் ஒரு ஸ்கூல் அவருடைய சொல்கிற நேரம் அந்த அச்சாட்சிய நிறைவேற்றத்துல அவருக்கு எந்த தடையையும் விதிக்க கூடாது அதுதான் ஈமானுடைய அடையாளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் ரஷ்யாவுக்கு போனவர்கள் அங்கே சோதரிதவாதம் மிக உச்சகட்டத்தை அடைந்திருந்த காலத்தில் கூட சில மனிதர்கள் அங்க படிக்க போன நேரம் சைனாவுக்கு அந்த உச்சகட்டமான சோதரிதம் இருக்க காலத்திலையும் போனவர்கள் இந்த அச்சாச்சிகளை பாதுகாத்தார்கள் சைனா போன்ற நாடுல ரஷ்யா போன்ற நாடுகளில் ஒரு ஓதுவதற்கு தடை இருந்தது அந்த தடையின் பொழுதும் அதை பாதுகாப்பதற்கு பங்கஸ் அவற்றை அந்த குரால் ஓதலை குரால் ஓதை கொடுப்பதை அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் கனிவாரர்களை அதற்கு சுஸ்டல் அல்லாமலை செல்பவர்கள் சாவாக்களுக்கு இந்த முக்கியத்துவத்தை தான் கொடுத்தார்கள் களிமா களிமாவுடன் உயிர் உயிருக்கும் களிமாவுக்கும் அடைந்த ஒரு போராட்டம் யாருக்கு துவையாசியல்தான் அவர்கள் அவங்க எடுத்து கனிம அல்லாவுடைய நான் உலகத்தில் ஒரு நாள் வர்ணிக்க இருக்கும் என்றுதான் சுமைய அருமை அல்லா போகின்ற அவர்கள் உயிரை வாய்த்துக் கொண்டார்கள் அவர்கள் அந்த எதிரிகளால் தாக்கப்பட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு உயர் நம்பத்தை நவியவர்கள் மூலமாக நன்மாராயமாக கொடுக்க வேண்டும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய உள்ளத்தில அல்லாவுடைய எந்த ஒரு சட்டத்துக்கும் எங்களுடைய உள்ளத்தில குறைவான அந்தஸ்து கொடுக்கப்படக்கூடாது அல்லாவுடைய கட்டளை வரக்கூடிய நேரத்தில் அதுக்குரிய முக்கியத்துவம் அதுக்குரிய கண்ணியும் அதுக்குரிய பாதுகாப்பும் அதை நாம் பெற வேண்டும் அதுக்குரிய முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் அல்லாஹாரா சிறுபான்மை நாடா இருக்கக்கூடிய இந்த இலங்கை நாட்டில் ஆயுத வருடங்களாக முஸ்லிம்களுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறது அந்த அடையாளங்கள் மேலும் மேலும் பாதுகாக்கப்பட வேண்டும் நாம் யாருக்கும் அநியாயம் செய்து இந்த அத்தாட்சிகளை பெற்றுக் அல்ல நாம் முறையாக அழகாக ஒவ்வொன்றையும் அடைந்திருக்கிறோம் இது நமக்குள்ள அடையாளம் உதாரணமாக எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுக்கு வித்தியாசப்படுகிறது சட்டத்தை விட வித்தியாசப்படுகிறது நியமிக்கப்படுகிறார்கள் அந்த காதிவார்கள் நியமிக்கப்படுவது எங்களிடத்திக்கா திருமணங்கள் இப்படி நடைபெறுவது இந்த ஒரு சிஸ்டம் இருக்கிறது இது அல்லாஹுடைய அட்டாட்சி நிறைவேற்றப்படுகிறது எதிர்காலத்தில் ஒரு மறுபணத்துக்கு அல்லது ஒரு விஷயத்தை செய்வோ என்று செய்ய முடியாது ஏன் கொடுக்கப்பட்டு விட்டால் கேமத்து மட்டும் அது அல்லாவுக்குதான் இருக்கும் மனிதன் அதுல கையை போட முடியாது இதனால தான் எங்களோட முன்னோர்கள் இந்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்தினார்கள் அறுபது எழுபது வருஷத்துக்கு முதல் தானே இந்த நாங்கள் எதையும் அடையலை எங்களோட முன்னோர்கள் அவர்கள் அவர்களுடைய கபரை பிரகாசிக்க செய்வார்கள் அவர்களுக்கு அல்லா உயர்ந்த அந்தத்தை நட்டி வாக்குவானார்கள் அவர்கள் பாக்கியவார்கள் நல்லடையார்கள் சாதையான வாக்கள் அல்லாவுடைய நேற்றர்கள் வழிபார்கள் படித்தவர்கள் புத்திசாலிகள் போன்ற நல்லவர்கள் இந்த நாட்டில் வாழ்ந்த இந்த உரிமைகளை பெற்று தந்தார்கள் கண்ணிய சொத்துடைய சட்டம் உண்டு இருக்கிறது அதை தேடப்பட வேண்டும் இஸ்லாம் உடைய ஒரு அத்தா அல்லாஹ் இதை நமக்கு தந்திருக்கிறார் இதை பாதுகாப்பது அதற்கு நடந்து கொள்ிக அவசியம் உதாரணமாக எடுங்க எதிராக போர் தொடங்க வேண்டும் என்று உண்மைய காலத்தில் புகாக்க நிறுத்தி வைத்திருக்கிறார் இது ஒரு அத்தாட்சியம் ஆனால் அந்த அசான் குச்சப்படுத்துற அளவுக்கு மாட்டும் விமர்ப்படக்கூடிய அளவுக்கே அந்த அசான் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு முஸ்லிம்களும் வெறுமனே முஸ்லிம்கள் இருக்கிற துபாயில் பாகிஸ்தான் கூட இது ஒரு பிரச்சனையாக எடுத்திருக்கிறார்கள் வலிவும் நவசேக்கருடைய வலிவை கூட்டுறது அதுதான் பிரச்சனை எங்க முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் முஸ்லிம்கள் இல்லாத பகுதிகள் அவர்களில கேட்க வேண்டும் என்ற எந்த தேவையும் இல்லை இந்த அத்தாட்சியை யாரும் விமர்சிக்கக்கூடிய நிலைமைய மற்றது நிர்வாகிகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அதை பாதுகாக்கணும் என்பதை அதை உலகம் கண்டுபிடிச்சதல்ல இஸ்லாம் சொல்லித்தரக்கூடியது நபியவர்கள் முன்னிலையில் எப்படி சட்டம் இருக்கணும் என்பதை கூட மகன் ஒருன்னுக்கு மாணவன் எப்படி சட்டத்தை தேடி பேச வேண்டும் என்பதை அங்கே வலியுறுத்தி எழுதியிருக்கிறார் கனிமர்களே எங்கள் அத்தாட்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை முறையாக வழ வேண்டும் அப்பொழுதுதான் அல்லா எங்களை என்பதாக சொல்லப்படுகிறது தெளிவாக சொல்கிறது வேளாண் சம்பவத்தில் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதை எந்த ஒரு விஷயமாக இருந்தால் ஒரு பத்து ஆண்டு கேட்கப்பட்டது ஒரு மனைவி தன்னுடைய கணவந்த தாடியை பார்த்து இது போல இருக்குது பாகிஸ்தான் நடந்த சம்பவம் உலமாக்கே வார்த்தையால இந்த பெண் மதம் மாறிவிட்டார் அவர் காத்த விட்டு வெளியாகிவிட்டார் ஏடி என்பது ஒரு பரிகார தவரில் என்பது அட்டாக்டுடைய சூழ்நிலை கடமை இதை இழிவுபடுத்தினாங்க கனிமாவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய திருமணத்தையும் அதை திரும்பி புதிதப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பசுவா கொடுக்கப்பட்டு மார்க்க விஷயங்களை இழிவுபடுத்தி தாழ்வுப்படுத்தி மனிதன் பேசுவதோ தனியமில்லாமல் நடப்பதோ ஒரு நாகம் கூடவன சௌதம்களை கிடையாது இந்த அடிப்படையில் நாம் இப்ப ஹஜுடைய காலத்தை அடைந்திருக்கிறோம் ஹஜ்ஜுக்கு மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த கல்வி அவுடன் அல்லாஹு உலக நாடுகளிலிருந்து மக்கள் கூடுகிறார்கள் அரப்பாவுடைய நாள் வரப்போகிறது கனிவாளர்களே அந்த அரப்பாவுடைய நாள் மக்கள் ஒன்று சேருவார்கள் அல்ல லட்சோமக்கள் அரப்பாவுடைய மைதானத்தில் ஒன்று சேருவார்கள் அங்கு அல்லாடத்தில் வந்தாடுவார்கள் அந்த அரப்பாவுடைய நாள் ஒன்பது சவுதிக்கும் இலங்கைக்கும் இச்சியாகும் அது பிரச்சனை பெற்றுக் கொள்ள அப்படிதான் இருக்கும் சிலனே ஒத்து வரும் சிலனே மாற்றமாக வரும் அது ஒரு பிரச்சனை அல்ல அல்ல மிக கெருப்ப நாம் எங்கட நா கண்டு தீர்மானித்தோம் அங்கு அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊருக்கு வித்தியாசம் வித்தியாசம் அப்படிதான் ஏவப்பட்டிருக்கிறோம் அதனால் அது ஒரு விஷயம் அல்ல அந்த அரசா உடைய நாள் நீங்க நோவு பிடிக்கணுமோ தாராளமோ பிடிக்கலாம் நாட்கள் நோக்கு இன்று பிடிக்கலாம் நாளைக்கு பிடிக்கலாம் அன்றைக்கு பிடிக்கலாம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க தாராளமாக நோக்கி அடிக்கலாம் பதினாறுகளுடைய பெருநாள் அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை அல்ல அரசாவுடைய நாள் தாராளமா புடிங்க எந்த பிரச்சனையும் அதுக்கு முந்தைய புடிங்க அல்லப்பட்ட அந்த அந்த அரசாவுடைய மைதானம் அந்த நாள் மாத்திரம் அமலுக்குரிய இடம் மற்ற நாள் அங்க எந்த அமலும் கிடையாது இதுதான் அல்லாவுடைய அத்தாட்சி என்பது பல ஆயிரம் வருஷங்களாக இருக்கும் நவியவர்கள் இடத்தை வகுத்தார்கள் இதுதான் அரப்பாவுடைய மைதானம் அந்த அரப்பாவுடைய மைதானத்தை நவியவர்கள் அஞ்சிலிருந்து செய்து காண்பித்தார்கள் இதுக்கு பிற வரக்கூடிய மக்களும் அந்த இடத்துல கூடுவார்கள் கேமசு மட்டும் அதுதான் நடவாக இருக்கும் எந்த காரணம் கொண்டும் அதுல மாற்றம் ஒன்று வரவே முடியாது கதைவானவர்களே இது அல்லாவுடைய அத்தாட்சி அதுக்கு எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் தல்வியா நான் இப்பொழுது மனித அந்த தல்வியா தக்பாற்றுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆங்கில ஆட்சி காலத்தில் தொப்பியை போட்டுக் கொண்டு போன ஒரு முஸ்லிம கோப்பியை கலட்டுக் கொண்ட நேரத்தில் ஜஸ்டிஸ் அப்துல் காலம் ல்லி அலை அல்லா அவர்களை கவுர பிரகாசிக்கு செய்யணும் அவர் போராடினார் இது எங்களுடைய அடையாளம் துருக்கி தொக்கை அந்த தொப்பை போராட்டத்துக்கு மத்திய ஒரு முஸ்லிம்க்கு அந்த இடத்தில் அது போடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது கண்ணியமானவர்களே எங்கட தீன நாம மதிக்கணும் முதலாவது எங்கடைய தீனை நாம மதிக்க நாம் எங்களோட மார்க்கத்தை விளங்கணும் எங்க மார்க்கத்தை நாம விளங்காட்டி அதுக்குரிய மகத்துவம்ைய கண்ணியிருக்க மாட்டிகள் உள்ள ஒருத்தகத்தை நாற்பது ஆடு அந்தாத்து கொடுக்கும் பொது ஆடை சும்மா கொடுக்கிறது ஒரு கயிறை கட்டி கொடுக்கணும் கயிறு தரக்கூடியவர் பண்டைகளை போய் பார்ப்பார் எங்க இருக்குது ஆடு இருக்கு நூற்றி இருபது ஆடு இருக்கு ஐநூறு ஆடு இருக்குது இவருக்கு எத்தனை தக்கா என்று சொல்லிட்டு அந்த அளவுக்கு எடுப்பான் எல்லாரும் சொல்றாங்க எதிராக நான் போல் தொடங்குவேன் பாதுகாக்கப்பட வேண்டும் மாமிசங்கள் எனக்கு வருமா எனக்கு வரப்போகுதா தோல் எனக்கு வரப்போகுதா ஒன்றுமே வராதுமா வராசி தக்குவா வெற்றும் தத்மம் உள்ளம் தான் என்ன வந்து சேர முடியு நீங்க எதுக்காகவே செஞ்சீங்க என்ன அடிப்படையில செஞ்சீங்க யாருக்காக அந்த அடிப்படையில இந்த நாட்டுல மான இருக்கிறதுக்கு தடை இல்லை இந்த மாட்டு இந்த நாட்டுடைய கன்சல்ஷன் இருக்குது மான இருக்கிறதுக்கு ஆனா மிருக வத இந்த நாட்டில் தடை மெடுகவலை அனுமதிக்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் அடியெடுத்தவர்கள் வேட்டக்காரர்களாக மாறினால் அதை ஒரு முறையாக இருக்க வேண்டாம் ஒழுங்க வேண்டும் அறுக்கலாம் எடுக்கலாம் முறையாக அந்த முறையை பேரினால் ஒரு பிரச்சனை இல்லை அதுக்காக எல்லா விஷயத்தையும் பயந்து கொண்டு வாழ வேண்டிய தேர்தல் உரிமைகளோடு வாழணும் கண்ணியமாக வாழணும் வாழணும் விட்டுக் கொடுக்கிறது சும்மா ஒரு சட்டத்துக்காக வேண்டி அதை கொடுப்போம் பாட கொடுக்காத பாட படித்து அதெல்லாம் முறையான வார்த்தைகள் எங்களுக்கு எப்ப ஒரு அழுத்தம் ஒரு கஷ்டம் இல்ல இந்த நாட்டு சட்டமே மாறி வந்தா அப்ப நாங்க யோசிப்போம் அதுவரைக்கும் யோசிக்க கடமைப்பட்டவர்கள் முறையாக பாவீங்க முறை தவறி பாவிக்காதீங்க தவறாக பாவிச்சா அதுக்குரிய அந்த தண்டன குற்றத்துக்கு நாங்கள் ஆளாகுவோம் கண்ணியமானவர்களே இன்று நாம் ஒரு கயிலான ஒரு சிறப்பான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம் ஜும்மா உடைய நேரம் ஜும்மா உடைய பொதுமா இது ஒரு அர்த்தி ஒரு மசிதல ஒரு முக்கியமான அமல் ஜும்மாக்களை சும்மா கூட்டிக் கொண்டு போகக்கூடாது அந்த கொள்கை இந்த கொள்கை அந்த அமைப்பு இந்த அமைப்பு இந்த ஜமாத் அந்த ஜமாத் அதுக்காக ஜும்மா பொத்துமாக்களை மத்திதலை அதிகரித்துக் கொண்டு போக வேண்டிய தேவை இல்லை ஒரு ஜுமாடும் ம இடமில்ல இன்னொரு மக்கள் அங்கே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிற்பந்தனை வரக்கூடிய நேரத்துலதான் அது செய்யப்பட தவிர சும்மா ஜும்மாக்களை உண்டாக்கி அவர் இதுக்காக அதுக்காக என்று பிளவுப்படுவது மார்க்கத்தில எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க சிலர் என்ன சொல்றாங்க இந்த இந்த அந்த நான் இது நடக்குதுல நடக்குது எங்களை கொள்கை எங்கட இயக்கம் எங்களை அமைப்பு என்பதற்காக பிளவுபட்டு போகக்கூடிய நேரத்தில் பாரிய சோதனைகளுக்கு நாங்கள் உள்ளாகிறோம் நான் ஒரு மக்கள் கட்டும் பொழுது அதுக்குரிய முறையாக அணுகுவோம் சிரமங்கள் இருந்தால் அல்லாடத்தில் அணுகுவோம் இல்லையோ அதை உரிய முறையில செய்து கொள்ளுங்க கன்னியாளர்களை பாதுகாருங்க அதனுடைய பாதுகாப்பு இருக்கிறது எதை செய்யணுமோ அதை செய்யாம விட்டுட்டு மற்ற விஷயங்கள்ல தலையிடுவதில் எந்த ஒரு புரோஜனத்தையும் நாம் அடைய போறதில்லை அதனால கண்ணியவானவர்களே ஆடு கொடுக்கலாம் புத்தகம் கொடுக்கலாம் மாடு கொடுக்கலாம் மாடு கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த சூழ்நிலை வந்து பார்த்துக்கணும் அத்தாட்சி தான் ஆனா மற்றவர்களை தூண்டக்கூடிய விதத்தில் மற்றவர்களுடைய உள்ளத்தை புன்புறுத்திய விதத்தில் எகட மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நாம் அத அவர்களுடைய உள்ளங்களை புண்படுத்தாத விதத்துல அதை நடத்துவதுதான் முறையாக அழகாக இருக்கும் மத்திடுகள் கட்டப்படுவது போன்று மதர தாக்கல் கட்டப்படுவது போன்றே மாடருக்கும் இடங்கள் கோழி அறுக்கும் இடங்கள் ஆடறுக்கும் முறையாக மெயின்டைன் பண்ணப்படுவது இந்த நாட்டில் இப்பொழுது இருக்கக்கூடிய மிக அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறது கனி மாணவர்களை எதிர்காலத்தில் வேண்டும் என்ன அடிப்படைகளை சொல்லி தந்திருக்கிறோம் என்று சொல்லிருக்கிறார்கள் அந்த பதைகளை கொடுக்க வேண்டாம் இஸ்லாம் மிருக பதையை தடுக்கிறது எந்த அளவுக்கு தான் ஒரு தாவி ஒட்டகத்தில் அமர்ந்திருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் கேட்டாங்க ரெண்டு பேரும் கீழங்கி பேசலுமே ஒரு பிரயாணம் செய்ய போல நீ இதுல உட்கார்ந்து இருக்கிறது நியாயம் என்று வசூல் செல்ல செல்லும் ஒரு தாவியை தடுத்து இருக்கிறேன் ஒரு ஒத்தனம் அழுது கொண்டு வந்தது நபி அவர்களிடத்துல யார நாங்க நல்லா இருக்கும் பொழுது எங்கிட்ட வேலை வாங்கினாங்க நாங்க இப்ப முதிர்வானதுக்கு அப்படி வித்துக்காங்க இந்த கண்ணீர் வடித்த காட்சி சகையான அழைக்கல பதிவாக இருக்கிறது எதுவும் முறையாக அதில் ஈடுபட்டு அதனுடைய விஷயங்களை பேணி நடப்பதை கொண்டுதான் அந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஆக இந்த நேரத்தில் ஒட்டகமில்லை ஆடு மாடு அறுக்கப்படுகிறது நாங்கள் ஆர்வம் ஊற்றி இலங்கையில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்டில் உள்ள மக்களை அழைப்பு கொடுத்து அவர்களுக்கு வழிகாட்டிருக்கிறோம் இதை ஸ்டேட்மெண்ட் ஆக விட்டிருக்கிறோம் எதையுமே நீங்க மார்க்கத்தை கைகெடுத்து ஒவ்வொருவரும் மார்க்கத்தை எழுத ஆரம்பித்தால் ஒவ்வொருவரும் மார்க்கத்தை பேச ஆரம்பித்தால் அதற்குரிய இடத்தை கொடுக்காம ஒவ்வொருவரும் அதற்கு விஷயங்களை செய்ய போனால் அதை ஒரு நிர்வாக தீர்ப்புலை ஏற்படும் என்பதை ஒவ்வொருவரும் கவனத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிப்போம் இஸ்லாமுடைய அல்லாவினால் மறுக்கப்பட்ட சட்டங்களை மதிப்போம் ரெண்டுக்கும் மோதல் இல்லாமல் செய்து கொள்வோம் மற்றது கட்ட அதுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது மசிதங்கள் அதற்கு சில முறைகள் இருக்கிறது சட்டத்துக்கு ஒரு முறை இருக்கு மாடறுக்க முடியும் அதற்குரிய ஒரு பெர்மிட் தேவைப்படுகிறது அந்த மாடைய முறை எப்படி அறுக்கப்பட வேண்டுமோ அதை பேடிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பகுதிகளில் தாராளமாக இதை செய்ய முடியும் ஆனால் அதே நேரத்தில் சிறுபான்மையாக வாழக்கூடிய நேரத்துல அவர்கள் இதை செய்யும் பொழுது வீட்டு மாசல்ல குறிப்பாக கொழும்பு கண்டி மத்தமற்ற காலை எங்கெங்க முக்கியங்கள் குறைவாகவும் சிறுபான்மையாகவும் மற்றவர்கள் அதிகமாக இருக்கிறார்களோ பப்ளிக் இடங்கள்ல இதை செய்யாம ஒளிவு மறைவான இடங்கள்ல முறையாக செய்து கொள்வதை கொண்டுதான் மற்றவர்களை தூண்டக்கூடிய விதத்துல எங்களை காரியங்கள் அமையக்கூடாது எங்களுக்கு எதிரான ஒரு அவநம்பிக்கை உண்டாக்கும் என்ற அந்த காரணத்தினால நபியவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷா புதிதாக ஏற்றுக்கொண்ட இந்த தோழர்களுடைய உள்ளத்துல ஒரு வகையான ஒரு நம்பிக்கை வணக்கம் அல்லது அவர்கள் இதெல்லாம் நபியவர்கள் காவத்தில் உடைத்து போட்டார்கள் என்ற எந்த ஒரு அச்சமான நிலைமை எனக்கு ஏற்பட இல்லை என்றால் நான் இதை தகர்த்தே புதிய ஒரு கட்டிடத்தை கட்டி அதுக்கு ரெண்டு கதவுகள் வைத்திருப்பேன் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் அதனால் கண்ணியமானவர்களே நாங்கள் நீங்க இந்த நாட்டில் வாழ்கிறோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மார்க்க சொல்லித் தருவதற்கு செம்யத்தில் இடமா இருக்கிறது ஒவ்வொருவரும் அவர்களுடைய செய்வதற்கு முன்வருவோம் அண்ணா கொடுத்திருக்கக்கூடிய அறிவை புத்தியை ஆலோசனை செய்து கருத்துகள் எடுக்கக்கூட அந்த கருத்துகள் முற்படுத்தப்பட வேண்டும் ஆலோசிக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகுதான் நிம்மதியான சூழலை ஏற்படுத்த மாட்டாது என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் சகோதரேன் இமானிய உணர்வும் இமானிய சிந்தனை ஆதரவுடைய அந்த அச்ச மீது நரணத்தின் மீது உள்ள பயம் முக்கிய உள்ள அல்லாவுடைய அட்டாட்சிகளை மதிக்க ஆரம்பிப்பார்கள் எப்பயோ ஒரு காலத்தில் சும்மா கஷ்டம் மாற்றிக்கொள்வோம் சிலர் பேரரசுடைய ஜனாதாக்கை எனக்குனா போய் சிரமப்படுத்திக் கொண்டு அதுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்குது அதை எப்படி கொண்டு போகணும் எப்படி அமைதியாக கொண்டு போகணும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது எவ்வளவுக்கு போகணும் எவ்வளவு அடக்கம் செய்யப்படலாம் ஜனாத சகோதரர்களை வழிகாட்டி எங்களுடைய ஒவ்வொரு காரியமும் அந்நியர்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் குறிப்பாக இந்த நாட்டில் வாழக்கூடிய நாள் தந்தில்லா பல உரிமைகளை பெற்றிருக்கிறோம் இந்த உரிமைகள் பாதுகாக்கப்படுவதற்கு மிக அத்தியாவசியம் உணர்வுல அச்ச பயத்தோடு தத்வோடு எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடாது வியாபாரம் செய்யக்கூடிய முறை ஒரு முஸ்லிம் அந்த வியாபாரத்தை சரியாக செய்யும் பொழுது அதுதான் இந்தோனேஷியா சைனா போன்ற நாடுகள் விளாட்டுக்கு வருவதற்கு காரணமாக கைப்படும் பொழுது பெருகினார்கள் ரெண்டே ரெண்டு வருஷம் எட்டாம் நபியவர்கள் மக்காவை கைப்பற்றும் பொழுது பத்தாயிரம் சகாபாக்கள் கடைசி நவையவர்கள் பத்தாம் வந்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தா இருபத்தி நாலாயிரம் தாபாக்கள் எண்ணிக்கையில் கூட குறைவாய்த்துகள் வந்திருக்கிறது கன்னியவானவர்களே பத்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி அந்த ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பெருகியது ஆயுதம் அல்ல ஆர்வம் விமர்சனங்கள் அல்ல வீடியோ மீடியா அல்ல மேலான சகோதரர்களே அல்லாவுடைய அச்சமயம் இமானிய வாழ்க்கை அவர்கள் நடப்பது ஆண் அவர்கள் பேசுவதற்கு ஆண் அவர்களுடைய திருமணம் அவருடைய மசிதுக்கு ஆண் அவர்களுடைய வியாபாரங்களுக்கு ஆண் அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் ஒரு ஆண் எங்கு பார்த்தாலும் அத்தாட்சியை அவருடைய வாழ்க்கையில காணக்கூடியதாக இருந்ததை நடமாடும் மதர் தாக்களாக நடமாடும் மசிதர்களாக ஆண்கள் பெண்கள் எல்லாம் காட்சளிக்க காரணத்தினால் உலகத்தில் அது பரவ ஆரம்பித்ததை தவிர யாரையும் பயமுறுத்தி யாரையும் அச்சுறுத்தி யாருக்கு ஆயுதம் காட்டி யாருக்கும் பணம் கொடுத்து கன்வெர்ட் பண்ணப்பட்ட மார்க்கம் அல்ல என்பதை இன்றைய சிறப்பான இந்த ஜும்மாவுடைய நாளை அடுத்த அடுத்த வரக்கூடிய நாட்களில் உன்னர்வுச் சேத்தையும் பதினாறாம் தேதி திறனால் கொடுக்கலாம் தொழில்க்கு பிறகு பதினேழு கொடுக்கலாம் பதினெட்டு வருகிறது இந்த நாட்டுடைய ஒரு சட்டம் இருக்கு நாட்கள் நபியவர்கள் அந்த கவசுள்ளாவ கூட உடைக்க மாட்டேன்னு சொன்னார்கள் அதிலிருந்துதான் இதுக்கே நாங்கள் சரியாவுடைய கண்ணோட்டத்திலையும் நாட்டுடைய சட்டத்தையும் பேருவோம் எங்கட குர்பான்களையும் செய்வோம் குறவானையும் எங்களுடைய மாணக்காக போகாதீங்க அதை அதே நேரத்தில் சட்டத்தை வேணுங்க நாங்க கண்ணியமாக வாழ்ந்து இருக்கிறோம் நாங்க எப்ப கண்ணியமாக வாழ முடியும் என்றால் பிரச்சனைகள் வந்தாலும் பண்போட அடிக்கலில் போது வாங்க கண்ணியம் அவுக்கும் அடைய கட்டளை நபி வழிபடி வாழ்ந்த மூவீன்களுக்கு கண்ணியம் வலில்லா என் கண்ணியம் அாவுக்கு ரசூலுக்கு மூவ்களுக்கு அல்லாவுடைய கட்டளைகளை நதியுடைய வாழ்க்கையின் பிரகாரம் அந்த முன்மாதிரியை வைத்து அமல் செய்தவர்களுக்கு அப்படிப்பட்ட மூவ்களுக்கு கண்ணியம் என்பதாக கண்ணியத்தை நிம்மதியை அமைதியை ஏற்படுத்தாக முஸ்லிம்கள் தன்னுடைய தப்பா உள்ளவர்களாக உள்ளவர்களாக અન્ય મક્કકુલ મુલ્વાદિરિયાર વરગલાગે ફરરે નોવિતચાદ વરગલાગે એંગલે આખે પાઆગે પાહંદાવ અલ્લાહુ અકબર તો મોમ લેક્ચર્સ વિઝિટ slhub.com